நடந்து புண்ணஸ்லோ சமய பண்ணி எச்சல் எடுத்து எச்சகலை எடுத்து குதிரை சேச்சு கொள்ளுக்கொங்கி ரூபம் மாறி விகாரமான ரூபத்தோட கண்ணுங்கண்ணீருமா சாப்பாடு இல்லாம ராத்திரியெல்லாம் அழுது அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாலாம் எல்லாம் தர்மத்துக்காக சத்தியத்துக்காக இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டிருக்கா சுத்து மேல்பரணம் மேலாக்கெல்லாம் கண்டா பிடிக்காது எல்லாத்தையும் வச்சு ஆடிபிட்டு ஒண்ணும் இல்ல கையில எடுப்பில் ஒரு குழந்தைகளை வச்சு ஆடுறதுக்காக அவன் எத்தனை மணினா அது தெரிஞ்சமா என்ன பண்ணிவிட்டா இந்த ஏழு வயசு பண்ணையும் தங்கள் பரம்பரையா வந்த தேர் குதிரையை கட்டி பிறந்தாது சுட்டாளாம் அவன் அப்படி தேடிக்கடி பார்த்தான் தெரியல ஓஹோ முன்னாடி வச்சு ஆடிவிட்டா போல இருக்குன்னு நினைச்சுட்டானா சூதாடிகளுக்கு புரியாதான் சரியாத ஒரு கணக்கு புரியாதான் அதனால பேசாம இருந்து விட்டான் அவன் போய் குழந்தைகள் தேர்ல ஏறு போற போதுதான் கதறி சொன்னாலாம் குத்தராபி உயிரோட நீங்க நல்லா இருக்கோ நல்ல நாள் வர போது நான் பார்ப்பேன்னு சொல்லி அழுதாளா நமையி குழந்தைகளை தேர்ல ஏற்றி விட்டு குழந்தைகளை அப்படி அனுப்பிச்சாள் பிறந்தாத்துக்கு அனுப்பிச்சு விட்டாள் விசர்பதேசத்துக்கு வாஷினு சாரதி அவன் கிரம இவன் சொன்னதை இப்ப ராஜ்யம் ஆர்ட போச்சோ அவன் பேச்சை காக்கணும் நான் உங்க மாத்திரை சாப்பிட்டுருக்கேன் அம்மா நான் உங்களுக்கு நான் தப்புன்னு நினைக்க மாட்டேன் எனக்கு வேலை போனா போட்டோம் நான் உங்களுக்கு தான் உழைப்பேன் ஓடி போட்டான் தேரோட்டிக்கின்றேன் அய்யோ அங்க கொண்டு போய் விதர்பதேசத்தை விட்டு விட்டு பசவா அந்ந கச்சவான்னு சொல்லியிருந்தாள் உனக்கு இஷ்டம் இருந்தது எங்க பிறந்தாத்திலேயே இது அந்த தேரோட்டிய இஷ்டமில்ல எங்கேயா போகு நீங்க இல்லாம அந்த வீட்டில் நான் சாப்பிட மாட்டேன் நீங்களே எங்க எஜமானனு இல்லாத வீட்டில் போய் அப்படின்னு சொல்லிவிட்டு குழந்தைகள் அங்கிச்சு தேரைய உட்டு அவன் அப்படி கண்ணுங்க நீருமா போனான் பத்து இருபது நாள் ஆச்சா அயோத்தி வந்துதான் இது என்ன ஒரு நாள் அயோத்தியின் நாள் என்னோ ரங்கநாதன் இருக்கிற ஊரு இங்க போய் இருப்போம்னு அங்க போய் போனான்னு ருத்துவர்னன் நிறத்துல வேலைக்குன்னு அங்க வருத்தப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கான் நலனும் தமைந்தியமா பரம்பிட்டு வந்தாள் இருபது நாளா பேசல இருபது நாளா பட்னி ஆகாரம் கிடைக்கல காட்டுல வந்த இடத்துல ஒரு நூறு சிட்டு குருவிகள் என்ன நினைச்சான் தங்கம் இருக்கு உள்ள மாலவுக்கும் ஆச்சு ஆகாரத்துக்கும் ஆச்சுன்னு இடுப்புல இருக்கிற வஸ்திரத்தை எடுத்து அது மேல போட்டான் அத்தனை பட்சியும் மேல தூக்கிட்டு போய் அங்கிருந்து கூப்பிட்டு சொல்லிதான் நாங்கள் பட்சிகள் அல்லடா பாச்ச காயாருந்து உன் சொ அழிச்சோம் நீ துணியோட பரம்பிட்டு வந்ததில எங்களுக்கு திருப்தி இல்ல உன் துணியும் கொண்டு போகணும்னு வந்தோம் நீ துணியோட போடாது ஒரு தலைப்பு எடுத்து மேலிங்க அவன்தான் பேச மாட்டேங்கு தோன்று இருபது இருபத்தஞ்சு நாள் பட்னி உடம்புக்கும் அவளுக்கும் வளவளத்தை போச்சு அப்பதான் பேசினானா என்ன பேசினாள் சமையன் தீவோ நேர ஒரு ரோடு போறதே இந்த ரோட்டோட போனா அவங்க பிறந்தாத்துக்கு போயிடலாம் ஏழர் நாட்டு செனி அவனை இத்தனை பாடுபடுத்தி தான் இந்த காலை தாறுமரா அலம்பி விட்டானா ஒண்ணுக்கு போயிட்டு புறங்கால அலம்பானே கண்ட திக்க அலம்பி மேற்குமா தான் காலம் சின்ன குழந்தையில இருந்து சன்னியாசி இந்த ஊர்ல விவகாரம் பண்ற ஒரு மேற்கு மாதம் அலம்பிடும் இந்த ஊரை விட்டு பறப்பட்டு போனாருன்னா அவர் எதோ போன பண்ணிக்கிட்டோம் அவரை பத்தி கவலை இல்ல பிரத்யக் பாதாவை தினம் யாரம்பினாலும் மேற்கு மாதம் கால்மணம் தெக்குமா கொட்டிக்கிறான் வடக்குமா கொட்டிக்கிறான் கிழக்குமா கொட்டிக்கிறான் அழகா நிக்கிறானே மேற்குமான்னு நினைக்கிறேன் டொப்புல திரும்பறான் தெக்க இல்ல இந்த மாடு திரும்பாருங்க வந்து செக்கு மாடு அப்புறம் தட்சணா தெக்க திரும்பறான் அழகா கொட்டி விடாதோ காலைல இதெல்லாம் இப்படி வந்து நம்ம குல எல்லாம் மறைஞ்சு போச்சு மேற்கு மாதம் அலம்பிடும் அஸ்திரங்கட்சின்னா முதற்கொண்டு உடம்பா உடனே கால் நம்பி தான் ஆச்சமம் பண்ணலாம் அப்படி சுவாமி சாப்பிடுவாரு இதெல்லாம் அந்த பழக்க வழக்கங்கள்லாம் நம்ம கிராமங்கள்ல இருக்கும் புதுசா வர குழந்தைகளுக்கு என்ன தெரியுமோ என்னமோ படிச்சு அங்க எம்ஏ படிக்கிற போது சொல்லிக் கொடுக்க போறான் மேற்கு மாதம் இது பிராமணால் அப்பிராமணால் ஸ்திரீகள் எல்லாருக்கும் சமான ஆச்சோமனம் முதற்கொண்டு எல்லாம் அது ஒண்ணும் இல்லை சாதத்தை முகக்கொண்டு செலுத்தான் சொல்லியிருக்காள் அப்ராமணால் பண்ண வண்டித்தின் கௌதமர் சொன்னார் சாத பிரகரணத்துல அனுமதோ நமஸ்காரோ மந்திரா அப்ராமணாலும் ஒரு மந்திரம் சொல்லணும் சாதத்திலே அவசியம் என்ன ஆருஷமான மந்திரம் ஒன்றும் அவளுக்கு ஒரு பாகியம் என்னன்னா காதலை காட்டா போறோம்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பிராமணன் ஜெபிக்கணும் காதல் விழுந்தா போறோம் வாளுக்கு அப்படி இல்ல ஒரு சௌகரியங்களை வச்சிருக்காள் இவ்வளவு ரிஷிகள் சமமா பேசியிருக்காள் ஒரு குடும்பத்துக்கு எப்படி எப்படி சொல்றமோ அப்படி எப்படி சொல்லிருக்காள் அதனால லட்சக்கணக்கான ஒரு இருந்தோம் மனஸ்தாபமே இல்லாமல் இருந்தோம் வெள்ளக்கார பாயை வந்து கலப்பி விட்டுட்டு ஊருக்கு போய்ட்டான் சிரிச்சுட்டு இருக்காங்க நான் கலப்பின விபூதி எப்படி போட்டு போயிட்டேன் பாத்தியா பிசாசி ஆடுறா போல ஆடின்ட்டு பாத்தியா எல்லாமே சொல்லிட்டு போறாங்க போய் பிரிகாசம் பண்றான் ஏழ நாட்டு சனி காலை சரியா அலம்பாத கலனை வந்து பிடிச்சு கலியும் கண்டுக்க முடியா பண்ணி சொல்லிவிட்டா என்பு என்கிட்ட யாரோ பண்ணிருக்கான் என் பிரபு என்கிட்ட அப்படியே பாவினுடைய என் வயல எரியல ஆயிரம் மடங்கு எரியணும் போட்டான் தவிச்சு போட்டான் அவன் பாதிக்கிறதே நீ வந்து அந்த சாப்பத்துக்கு விமர்சனம் பண்ணி வைக்கணும்னு கெஞ்சு வந்து கெஞ்ச போட போற பாதையை சொல்றேன் என்ன கத்திரிச்சு நினைக்கிறேனா என்ன தனியா அனுப்புறதுக்காக பேசறே கிருதராஜ்யம் ராஜ்யம் போய் சொத்து போய் வஸ்திரம் போய் ஆஹாரம் இல்லாம இருக்கிற உங்கள நான் என்னமா விட்டுட்டு போவேன்னு காட்டாளாம் கதாத்யன் என்னமா விட்டுட்டு போவேன் இந்த விஜயமான வனத்திலேன்னு காட்டாளாம் நான் விடுவேன என்னமா இப்ப விடுவேன்னு காட்ட சொல்லா சமுபதிஷத்தை என்னதுக்காக சொல்றேன் அடிக்கடி அப்படி ஒண்ணு பண்ணும்போகணும் பிறந்தாத்துக்கு என்ன அனுப்பணும்னு ரெண்டு பேரும் சேர்ந்து போவோம் எங்க அப்பா உங்களை பிள்ளையா நினைச்சு தன் சேர வீடு உங்களுக்கு உங்க மேல வச்சு கை விட்டு மாட்டாள் சிதாவே வச்சதி எங்க அப்பா அங்க இது மாதிரி ராஜ்யம் போன உங்களுக்கு பாதி ராஜ்யத்து உங்க கூட வீடு வைப்பாள் நிச்சயம் சகிதாவே வச்சாவும் நாளாம் அப்பதான் அழுதானாம் நாளான் இந்தி உங்க பார்த்து கல்யாணத்துக்கு நான் ஒன்னு அழிச்சுன்னு போனேனே அவாத்துல ஒரு கல்யாணம் வந்துதான் வேட்டாத்துல அப்ப தன் பத்னியும் குழந்தைகளையும் அழிச்சுன்னு போனானா முன்னாடி பதினாயிரம் சைன்யம் பின்னாடி பதினாயிரம் சைஞ்சம் மின்னாடி ஆயிரம் தேர் பின்னாடி ஆயிரம் தேர் நடுப்புற ராஜரதம் தமயந்தி குழந்தைகளோட போற போது தமயந்தி சொன்னாலாம் ஒரு ராஜா இப்படி வந்தது எங்க அம்மா அப்பா எல்லாம் ஆச்சரியப்படுறாங்கன்னு சொன்னாலாம் அன்னைக்கு சொன்னையே இன்னைக்கு கௌபீரத்தோட நான் போவேனா அந்த ஆத்துக்கு போவேனா வாட்டாத்துக்கு போனா பெருமை கிடைக்குமா அவன் கண்ணுட்டியை வெய்கிற போது இந்த பயில வெய்ய அங்க இருக்கிறவாள ஆயினால நான் அப்படி போய்தான் மாட்டேன் அப்படி போக மாட்டேன்னு போக மாட்டேன்னு சொல்லி சொன்னார் அப்படி சொன்னார் அப்படியானா என்ன தனியா விட்டுடாதீங்க நான் தாங்க மாட்டேன்னு சொன்னாள் ியாசமம் கிஞ்சு அரசியார்த்தியம் மனக்கவலை வந்தவனுக்கு மனைவி கீடால மருந்துண்டா என்ன விட்டுவிடாதீங்களோ விட்டுடாதீங்கன்னு சொன்னாள் விடல்லம்மா பயப்படாதேன்னு சொன்னான் இப்படி சொல்லிவிட்டு எனக்கு கைகாலெல்லாம் வட மடத்து வர்றதே என்ன ஒரு பாழும் மண்டம ஒண்ணும் போலாத காலத்துக்கு கிடைச்சுதான் அவங்க அங்க போய் தன் தலைப்பை கிழ விரிச்சு போட்டு படுத்துங்கன்னாள் அவன் படுத்துக்கிட்டான் தூங்குற போல இருந்தான்னு தூங்கி விட்டான்னு நினைச்சேன்னு இவ்வளவு படுத்துன்னு தூங்கி போயிட்டாள் அவன் தூங்குல இவள் தூங்கி போயிட்டாள் உடனே எழுந்திருந்தான் முல்ல மேலே கையை வச்சுட்டு இருக்காள் தன்னை விட்டுட்டு போடுவோன்னு பயந்துகண்டு கையை எடுத்து அண்ணந்தை வச்சு விட்டு எழுந்திருந்து பார்த்தான் சித்தும் புத்தும் பார்த்த உடனே விகோஷமாய் உரை ஒரு கத்தி ஒன்று கடந்துதான் கூர்மையான கத்தி எல்லாம் அந்த காலத்துக்கு வந்து சேரும் அந்த கத்தி எடுத்துட்டு வந்து அவளுக்கு தெரியாம அவள் இடுப்பில் படுத்துக்கிறதுக்காக கீழே போட்ட தலைப்பை கழிச்சு இடுப்பில் கட்டிக்கின்றான் விட்டுட்டு ஆட்டு மயில் ஓடி போட்டான் அவளை விட்டுட்டு போய்டோம்னே ஏன்னா கலினா கர்ம பந்துனாள் உட்டு விடுவோம் அவளை பத்னியோட சேர்ந்து இருக்காது நீ குடியும் அப்பா பேச்சு சொல்லி கொடுப்போம் பாருங்க அவனை கட்டி கொண்டு போனான் அவள்கிட்ட வச்ச அன்பு இருக்கு அது என்ன பண்றதா பத்து மணிக்கு போனதுக்கு அப்புறம் ஆஹாஹா கல்யாணம் பண்ண பத்தினியை விடலாமான்னு திரும்பி ஓடி வரானா ஓடி வர போது வந்து பார்த்தானாம் தூங்கி தந்தாளா நம்பி தூங்குறாளாம் அப்பதான் கத்தினான் நாள் வியாச பாரதத்துல என்ன கத்தினான் எந்த என் பத்னியை ராஜ்யத்தில் இருக்கும் பொழுது வாயு கண்டதில்லையோ சூரியன் கண்டதில்லையோ அப்படிப்பட்ட தமையின் கே அனாதையா தூங்குறாலே நடுக்காட்டுல பாழும் மண்டபத்துல யாதி பூமாவின் அநாதி தூங்குறேன்னா எழுதி அப்ப கதறினா நாம் தேவதைகளை பார்த்து என்ன சொன்னார் நாடாதித்யாவசவோ ருதிரா அஸ்வினருத்யாள் அஷ்டுக்கள் ஏகாதசித்ராள் சப்த மருத்துக்கள் அஸ்வினி தேவர்கள் அம்மா உன்னை தர்மம் உங்க இருக்கு கை விடாது தர்மம் உன்னை காவ காக்குறது கை விடாது நான் விட்டுட்டேன் உன்னு சொல்லிட்டு பரப்ட்டு ஓடி போட்டாராம் இருபது இருபத்தஞ்சு மயில் ஓடி போட்டார் ரெண்டு மணி என்னது பாக்குறா காணும் என்ன கத்தினาล வியாசர் புண்ணிய ஸ்லோகேதி ஜாசகதி புண்ணிய ஸ்லோக புண்ணிய ஸ்லோகங்கள் கத்திறாளா பேர் ஸ்லோகா குறனிங்குமே என்ன கத்தினாளாம் தமயிந்தி கத்தி பத்தдикலையும் கத்தி இருக்குறன்னு தெரியாம எங்கயோ நால நா மூணு நா அலஞ்சி சேதி தேசம் போய் அங்க போய் ஒரு வீட்ல ஒரு அரமனையில போய் வேளை செஞ்சி வேளை செஞ்சி படியா அந்த கேந்து சொல்லி நின்னு தன்னை இன்னார்னு சொல்லிக்கானே அரப்புடவே பாதி புடவே ஓட தீனையாய் ஆகாரம் இல்லாம அந்த ஆத்திரை செய்ய வேண்டிய வேலை முழுக்க செய்யறது காட்டுறது உடம்பு கீழே தல்றது வேலை செய்ய முடியலன்னு சொல்லலாம் வீட்டுல வந்திருக்கும் செஞ்ச ஆகணும் என்று அப்படி செஞ்சாரா இவன் காட்டுல போறபோது ஒரு குளத்தை பார்த்தானா ஒரு மகாகவி சொன்னார் ஒரே ஜலம் மழை பெஞ்சு ஜெலம் ரொம்ப கிடக்கு அந்த இடத்துல போய் கதறினானா ி சலி மகன வரம் மேர்தரி திரையாசி ட்வனி கதைய நேத்திரத்தை நீலோத்பலம் போல சொல்றது அந்த நீலோத்பல புஷ்பம் இருக்கிற இந்த இந்த ஓடையில மழை பெய்ஞ்சு ஒரு சொலுத்துலே எல்லாம் முழுகி போச்சா அந்த பூ தெய்வத்துக்கு உன் கண் போன்ற நீரோத் புஷ்பத்தை கூட நான் பார்க்கப்படாதுன்னு முழு அடிச்சு போன்ற நீச்சிருவாழ அலங்காரத்தில் இது லட்சத்துக்காக எடுத்துக்கிட்டார் ஸ்லோகத்தை மேகத்தினால சந்திர பிம்பம் உன் முகம் போன்ற சந்திர பிம்பம் ராஜஹம்சங்களை பார்ப்போம்னா வருஷத்து வந்துடுது எல்லாம் மானச அரசுக்கு போயிடுது இதுக்கு என்ன காரணம் தெரியுமா உன் போன்ற வஸ்துக்களை கூட நான் பார்க்க கூடாதுன்னு தெய்வம் எனக்கு இத்தனை என் பங்களை அடைஞ்ச பண்றதுன்னு சொன்னானா வினோத மாத்திரே இத்தனை வேகமாக தெய்வத்துக்கு காட்டுல போயிட்டு இருக்கிற போது ஏ புண்ணஸ்லோக அன்ன ஆரோகத்தினாலாம் ஆரோகத்திர என்னது தெரியாது மா மத்தியமே பிரவிஷதம் பயப்படாதே என்னாம் ஆறு என்ன தெரியாது அபி நாளாம் பயப்படாதே நாளாம் தாகத்துக்கு தீர்த்தம் கேட்டா நீ யாரு நீ என்ன காஸ்ட் கேக்குறதுண்டோ தீர்த்தம் கொடுத்து விடுற வழக்கம் பயம்னு சொன்னா ஆரோ பயப்படாதோ வந்துட்டேன் போய் பார்த்தா காட்டு தீக்குள்ளே நாகராஜன் கார்கோட்டகன் குண்டலீக்கிருத்த தேகனாய் சுண்டு கிடக்கான் தீல விழுந்து தூக்கினான் அந்த ஆபத்துலயும் தீய விழுந்து தூக்கி மேல எடுத்து வச்சுக்கிட்டு இன்னும் வந்தா கீழே விட போனான் அப்பா விடாதடா உனக்கு சேச உண்டு பண்றேன் என் கஷ்டத்தை நீக்கினேடா நார் இடத்துல நான் பிரிகாசமா பேசினேன் புண்ணியலோகன் வருட்டதே நீங்க பாம்பு வந்து அப்படித்தான் கடிக்குமா இல்லையுமே இவன் கடின்னு சொன்னா தான் கடிக்குமா அவ்வளவு சத்தியம் சர்ப்பத்தான வச்சுக்கலாம் சங்கியாபரமாயும் வச்சுக்கலாம் கிரியா வச்சுக்கணும்னு கடிச்சு விடுது கடிச்ச உடனே இவன் உரு மாறி போய் ராஜசரீரம் மாறி குள்ளமா ஆய் கை கால்கள் எல்லாம் செருத்து செம்பட்ட மயிரா போய் விக்ரமா கருத்தரீரமா ஆய் நீலம் பாஞ்சு உடம்பு விக்ரமா போட்டா உடனே சொன்னா நீ இந்த இந்த சரீரத்தோட கூட அயோத்தியில் போய் வேலை ராஜசரீரத்தோடு நீ வேலை செய்ய முடியாது விட்டுவிடுவேன் உன் மானம் போயிடும் உலகம் அழும் நீ கஷ்டப்பட வேண்டிய காலம் இருக்கு சில வருஷங்கள் கஷ்டப்பட்டு உனக்கு நெல்ல காலம் வர நான் கொடுக்குறேன் ரெண்டு பட்டு வஸ்திரம் இதை இலையை சுத்தி வச்சுக்கோ எடுத்து கட்டிக்கோன்னு ராஜசரீரம் வரும்னு சொல்லிவிட்டு கார்கோட்டக்கன் பறண்டு போயிட்டா இருந்து ஐபத்தியை தேடிக்கிட்டு போய் எங்க போய் வேலைக்கு உப்புக்கிண்டு அவன் சில வேலைக்கு வச்சுக்க மாட்டேன்னா நான் சமயம் பண்றேன் பட்சணம் பண்றேன் பாருங்கோ அப்புறம் வச்சுக்கோன்னா பட்சத்தையும் பாகத்தையும் பண்ணி அந்த கந்தத்தை பார்த்து ருத்துப்பர்னா நீ கட்டதெல்லாம் தரைய ஆயிரம்பும் தரையுங்கிற குதிரைய ஓட்டுற நீங்க பார்க்கணும்னு சொல்லி தேரை ஓட்டி ராஜா அப்படி குளுந்து போய் அப்பா இப்படி கூட ஒரு தேரோட்டரம் உண்டா உலகத்துலேன்னு அப்படி பண்ணி அங்க அங்க போய் அவங்க அப்படி கஷ்டப்பட்டு சமைச்சிக்கண்டு எல்லாம் இவன் செய்வது நன்னா அதனால எல்லாம் இவனையே செய்யுங்கிறார் அப்படி வேலை செஞ்சுட்டு இருந்தா தேசத்துல வேலை செஞ்சு உழைச்சு கஷ்டப்பட்டு இருந்தாள் வித்தரப்பிரதேசத்துல குழந்தைகள் அங்க இருக்கு அதுகள் சாப்பிட மாட்டேங்கிறது அம்மா அப்பா இல்லாம அதனால தமயந்தி அம்மாவும் அப்பாவும் ஆயிரக்கணக்கான பிராமணாவை கூப்பிட்டு உங்களுக்கு கிராமங்கள்லாம் தரும் எங்கேயாவது என் மாப்பிளையும் பொண்ணையும் பார்த்து கொடுங்க சொல்லி ஊரூடா அனுப்பிச்சு அது சுதேவன் ஒரு பிராமணன் சேதேஷத்தில் வந்து அரண்மனையில் வந்து சாப்பிட்றார் இவ பரமாறாள் சந்தனத்தை அரைச்சி வேலை செஞ்சு பரமாறத்தை பார்த்தார் இந்த பிராமணனுக்கு சாதமே இறங்கலை தமயந்தி என்னுடைய அண்ணாக்கு ரொம்ப வண்டி வரா சாப்பிடல விம்மி விம்மி அழறாரு சாப்பிடற போகுது கையிலம்பு போறபோது கூப்பிட்டார் அம்மா நான் உங்கள் பிராதாவுக்கு வேண்டிவனே தெரியுமாள் பார்த்துட்டு ஒவ்வொன்று அழுதாள் இதே ராஜா அவனுடைய சகோதரி சுனந்தான்னு பேர் அவள் பார்த்து தங்க அம்மாட்ட போய் சொல்லிவிட்டாள் நம் மாத்திரை வேலை செய்கிறாள் சைதந்திரி பேர் அவளுக்கு இந்த வேலை செய்கிற ஸ்திரீகளுக்கு பர்த்தா விட்டு பிரிஞ்சு இப்படி வந்து இருக்கிறவளுக்கு சைதந்திரின்னு சொல்றது ஒரு பிராமணனோட அழறாள் அவரும் அழறாரு என்ன தெரியலேன்னு சொன்னா சுனந்தே தங்க அம்மாட்டே ராஜ உடனே அந்த பிராமணன் நெஞ்சு கூப்பிடுவான்னாள் என்னத்துக்கு எங்காத்துல வேலை செய்யறப்போமியோட நீர் என்னமோ பேசி வருத்தப்படுறே அவளும் வருத்தப்படுறாளே என்னன்னு காட்டாள் இல்லையா நலனுடைய பத்மியள் தர்பதேசாதிபதி பெண் தமைந்தியன்னு சொன்னாள் தம இந்தியான்னு காட்டாள் ஆமாள் கிட்ட கூப்பி ஒரு தமிழர் ஜலத்தை கொண்டு வந்து தம் பெண் சுனந்தையுமா தமிந்தியனுடைய புருவத்து மத்தியில தமயந்தி புறக்கிற அன்னைக்கு இவ அங்க இருந்தாலும் அம்மா அக்காள் அங்க பிறந்தாத்துல இருக்கிற போது அம்மா என் தங்க பொண்ணாச்சே நீ பிரசவிச்சி நான் இருந்தே நீங்க பிரசவிச்சி இது பிரம்மா வந்து மாற்றியமத்தை கொடுக்கக்கூடிய மச்சம்னுக்கு புருவத்தனுடைய மத்தியில சகப்பு மச்சம் இருந்தா வசத்தின்னு சொல்லி அதோட நீ பிறந்தேன் அது இருக்காங்க அழிச்சு பார்த்தேன்னு சொல்லிட்டு என் தங்க பொண்ணா இருந்தாள் உடனே பட்டு புடவை எல்லாம் கொண்டு விட்டால் கட்டிக்க மாட்டேன் விட்டாள் பிரபு என் பர்த்தாவை பார்க்காம நான் கட்டிக்க மாட்டேன் ஆறு மண்ண ரொம்ப வல்லம் கெஞ்சி நாள் உங்களுக்கு அன்பு இருந்தால் ஒன்று நாள் சமைந்தி என்ன என் குழந்தைகள் சாப்பிடலேன்னு சொல்கிறார் அந்த பிராமணன் சுதேவன் என் குழந்தைகளை போய் நான் உயிரோடு இருக்கிறதுக்காக நான் போய் பார்க்கணும் என்னை மரியாதையான முறையில் அனுப்புங்கோ நான் அனாதியாக அனுப்பாமே அம்மா நான் அப்படி அனுப்புவேனா தம் புள்ளேட்டை சொல்லி விருத்தாளான மந்திரிகளையும் பிராமணர்களையும் சேர்த்து திவ்ய ரகங்களோட சைன்யத்தோட பல்லக்களை வச்சு அனுப்பிச்சு குழந்தைகளை போய் பார்த்து குழந்தைகள் கதறிய அதை சமாதானம் பண்ணி ஒரு வாரம் சாந்தம் ஆனதே சொன்னால் வந்தாதான் ம் சாடு பண்ணுவேன் இல்ல போனாலும் வழிபுரிய உடனே மறுபடியும் பல பிராமணர்கள் அனுப்பிச்சாள் ஒரு ஸ்லோகத்தை சொல்லி அனுப்பிச்சாள் நமந்தி இப்படி நம்பி தூங்கின ஒரு மனைவியை கை விடுவதுண்டா இது தர்மமா இது சத்தியமா என்று ஒரு ஸ்லோகத்தை சொல்லி அனுப்பிச்சாள் இதை போய் பிராமண பல ஊர்களில் போய் சொன்னா சொன்னாள் ஒரு பிராமண அயோத்தியில போய் சாப்பிட்டு அங்கே குதிரை இந்த பாபுகன் ஆத்மான ஒண்ணும்பும் மே கூ ஒரே ஒரு காரியம் பண்ணேன் அப்பா கிட்ட சொல்லப்படாது வேற ஒரு திருட்ட நீ சொல்லப்படாது அப்படின்னு சொன்னா நீ என்ன செஞ்சாலும் செய்யினாள் சுதேவன் என்னை வந்து செய்தி தேசத்தில் கண்டுபிடிச்சாரே அவரத்துல ஒரு லெட்டர் எழுதி அனுப்புறேன் அப்பா கையெழுத்து போட்டா போல போய் கையெழுத்து நீ அதுக்கு சம்மதிக்கணும் இடம் கொடுக்கணும் எனக்கு நான் என்ன எழுதி அனுப்புறேன்னா என் பொண்ணு தமையின் நாளை தினம் காலையில ஒதொரு புருஷன வரிக்க போறாள் நலோ ஜீவத்திவா நலோ ஜீவன் முர்தோப்பிவா நலன் உயிரோட இருக்கானா இல்லையான்னு தெரியல அதுக்காக ராஜாணும் ராஜபுத்திரா சம்பிராப்தாஸ்து சகசிர ஆயிரக்கணக்கான ராஜாக்களும் ராஜகுமாரும் என் தேசத்தில் விதப்பிர தேசத்தில் வந்து குவிந்து கிடக்கார்கள் வரிக்க போறாள் பூமாலையை போட போறாள் உங்களுக்கு இஷ்டம் இருந்தா நீங்க வரலாம் உங்களை வரிச்சாலும் ஒரு லெட்டர் தூபர் ராஜா எழுதுறா போல விதி கொடுத்தனு சொன்னாள் இதை கொண்டு போய் கொடுங்க சொல்லிவிட்டாள் சுதேவன் என்னைக்கு போறதோ அதை கொண்டு போய் கொடுனு இவன் இங்க இருந்து நடந்து சிரமப்பட்டு போனி கொண்டு போய் கொடுக்கறான் பார்த்தா நாளைக்கு காலம்பரம் இன்னைக்கு எட்டு மணி போட்டுதான் தூரம் இருக்கு தேசம் அயோத்தியில இருந்து உடனே பார்த்ததே அவருக்கு தமந்தியனுடைய ரூபத்தை பத்தி தேவர்கள்லாம் ஆசைப்பட்டது தெரியும் என்னமோ நம்மகளுக்கு மாலைன்னு நினைச்சா ஏலம் எடுக்கிறதுக்கு எல்லாருமா போகணும் இல்லையோ முடியாதவங்க கூட பாப்பமே குறைச்சன மகையில இருக்க ஆயிரம் தரிதனுக்கு வருமா ஆயிரம் இல்லையே அப்படி போகணும் அது மாதிரி என்னமோ கிடைக்கட்டமே நினைச்சுன்னு போனான்னு போகமேன்னு கவலைப்பட்டு இவனை கூப்பிட்டே ஸ்திதம் பாஹுகன்கிற ஒரு கபடமான ரூபத்தோடு இருக்கலாம் நலன் கூப்பிட்டு காட்டாள் பாஹுகா உற்சாகமா சொல்றான் போட்டுக்கிட்டே சந்தோஷமா நலன் தெரியாது இருக்கானா போட்டானி உள்ள அழுதானா அந்த சாபத்தியாச்ச விசேஷத்த குழந்தைகள் இருக்கு ஒரு புருஷனா தமையா அவளுக்கு நினைச்சு அழுதானா உள்ள கலங்கின கண்ணோட தரம் தான் கண்ணை என்ன யோசிச்சே என்ன குதிர போகுமா போகாதான் தங்க வேணும்னு போறான் தான் போறான் இந்த தேர் போறது பட்டு பட்டு பட்டு பட்டுன்னு போறது இந்த வாசனையும் என்ன எங்க எஜமான் ஓட்டா போல இருக்கேன்னு நினைக்கிறேன் குரு கால் எங்க எதமான் நல நடத்துல கத்துக்கின்ற வித்தியோயுவன் மகன்கள் உலகத்துல இருக்கா அப்படி இருக்கலாம் என்ன எங்க எதமான் கால் வச்சுக்கிறா போல இருக்கே ஷவுக்கு பிடிக்கிறா போல இருக்கேன் நான் அப்படி கேக்குறது இவன் உன்னூட குமரிக்கின்றிருக்கான் இந்த வாசனையின் தேர் போயிட்டே இருந்தது நடு காட்டுல போறது வேகமா போற போது இவன் நல்ல சூட்சமான பட்டு மேல போட்டுதான் சீனா தேசத்து பட்டு மாபா போது எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் நினைக்காது எனக்கு இந்த சக்தி உண்டு சொன்னாள் என்ன பண்ணுவேன் இது ஒரு தாண்டி மரம் இருக்கு இந்த மரத்துல ரெண்டு கோட்டி பழம் ரெண்டு கோட்டி இலை கலைகள்ல இருக்கு பழம் மட்டும் பழம் கூட இருக்குன்னா இது ஒரு முடியாது வெள்ளக்காக்காயில லட்சம் காக்கா பறக்கிறதுன்னு சொன்னா யாரும் என்ன முடியும் ஆகாசத்துல என்ன கேட்டாள் ஒண்ணு பண்ணுதுனால் ஒரு கலையை உடிச்சு பாரு நாலாயிரத்தி இலையும் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு பழமும் கூடவும் இருக்கா இல்லையா பாருச்சு கண்ணினா கண்ணினா சொன்னபடி இருக்கு சந்தோஷம் தாங்கல என்னப்பா இது அச்சவித்தையும் தரேன் வித்தியும் உபதேசம் பண்ணா பண்றேன் அச்சவிதியையும் உபதேசம் பண்ணினா தேர்லையே கால் நம்பி ஆசை அங்கேயே பக்கத்தில் உட்காந்து உபதேசம் ஆச்சு தேர்ல வேறே அது சுவிதி ይችላልேனா என்னக்கடாலே எல்லாம் சுயேமற ஆனதுக்கு அப்புறம் ஆட்டம்னா ฤதுபரணனே அப்புறம் வாங்கிறேன்னா இது உங்கோட்ட இருக்கட்டும் அப்புறம் வாங்கிறேன்னா அச்சரி திய்வனு புரேஷம் பண்ணிடானோ இல்லையோ விஷத்த காற்கோட விஷத்தை கெத்திக்கிட்டு கலிபுருஷன் வெளியில வந்து தவிச்சு ஒரே பார்த்தான் கliye இவன் شپிகா ஆரம்பിച്ചானானால இந்த شپிகாதே இந்திர சேனனுடைய அம்மா شپச்சி விட்டாங்க வாட்காரி அவ شپச்சி 300 வருஷமா தான் شپச்சிနေறேன் காற்கோட விஷத்தால ஒரு நூल्ले இனே சப்பிக்காது ஒன்னையும் என்னையும் நான் இப்ப போற இந்த விசீத்தக மரத்தையும் நினைக்கிற வாழ்க்கையே கலிபயம் வேளநாச்சி சனி பயம் இல்லை சொன்னான் இது ருத்துப்பர்ணனுக்கு தெரியாது நலனுக்கு தான் தெரியும் இப்படி கலிபுருஷனுக்கும் நேலனுக்கும் நடந்த இந்த சம்பாதம் உடனே தேர்ல ஏறி உங்க இந்த பாகுக கூட தேரை ஊட்டிக்கிட்டு போறான் மறுநாக்காலம் ரெ போமான்னு கேட்டான் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு போயிட்டு விதர்பதேசத்துக்கு தேர் ராஜ வீதியில் போறபோது இந்த நலன் தேரோட்டின்னு வர நாதத்தை நலனுடைய குதர்கள் அங்கே இருக்குதாம் கத்திதான் தன் பிரபு ஓட்டுற நாதமாயிருக்கேன்னு கதறிக்கு மெத்த மேல வந்து பாக்குறாள் அந்த கால் வச்சிட்டு இருக்கிற அழகு கடுவாளி ஓட்டுறது அந்த தேர் நாதம் எல்லாம் தங்காது மாதிரி இருக்கு ஆனா ரூபம் மாறுதலா இருக்கு அரவணன் வாசல்ல நிறுத்தினான் கீழினான்னு ருத்து பத்து திக்க பாக்கறேன் என்ன ராஜாக்கள் ராஜபுத்திரால் ஆயிரக்கணக்கா வந்திருக்கா இங்க பார்த்தாலும் தோரணமும் பந்தளவு கோலமுமா இருக்குன்னா ஒன்னையும் ஒத்தமாட்டு வண்டி கூட காணுங்கிட்டானே இவன் பேச்சு ஆரோம் நான் மட்டும் வந்துட்டேன்னு முழிக்கிறான் எங்க ஊர் பெரிய வாழ்கெல்லாம் சிதம்பரத்துல உமாமகேஸ்வர்தான் வரணும்னு லட்டரா எழுதிட்டான் தான் எல்லாம் சாதுக்கள் பட்டினி பஷியமா போய் நின்றுதங்க என்ன மாதிரி நினைச்சாள் போனதே ராஜா ரொம்ப வயசானவர் பீமன் பார்த்து என்ன ரொம்ப என்ன காரியமா வந்தா வந்தது ஒரு அரமணையை ஒழிச்சு கொடுத்து அங்க ருத்துவர்ணனுக்கு வேண்டி உபச்சாரங்கள்லாம் பண்ண சொன்னாள் ருத்துவர்ணன் சொன்னா சமையல் என்னோட கூட வந்திருக்கான் பாஹுகா அவன் தான் எனக்கு அவன் சமைச்சா தான் பிடிக்க பாஹுக்கன் இருக்கிறதுக்கு சாமான்லாம் அனுப்பிச்சுடும் சமையல் பண்ணி விட்டோம் ராஜாங்கத்துல இருந்து சமையல் அனுப்பிச்சுட்டாள் பாஹுக்கன் தான் நலன் அவன் தேரா ஊத்து விட்டு விட்டு அவன் அப்படி ரொம்ப வருத்தப்பட்டு குதிரை எல்லாத்தையும் கட்டிவிட்டு தலையில கையை வச்சு வருத்தப்பட்டு உட்காண்டிருக்கான் அப்ப சமயம் என்ன பண்ணினால் தன் வேலைக்காரி கேசனி அனுப்பிச்சு இங்கிருந்து நீ போ சமையலுக்கு சாமான்லாம் போயிருக்கு ஜலமும் நெருப்பும் என்ன பண்றான்னு சொல்லி இருந்துச்சா வேலைக்காரி அவன் குப்புல அடுப்புல வரகெடுத்து வைக்கிறான் தீபிடிக்கிறது அக்னி பண்ணிய பிரசாதம் ஓடி போய் என்ன பெரிய யோகிகள் மாதிரி இருக்கா இந்த பாஹுக்கன் அவளுக்கு தெரியாத நிலம் என்ன தெரியும் கவருக்குள்ள இருக்கு போய் ஆச்சரியமா சொன்னாள் அவர் சொன்ன ஸ்லோகத்துக்கு நீங்க பதில் சொன்ன இயலாமே அதை மறுபடியும் திருப்பி கேட்கிறாள் போய் சொல்லு என்ன சொல்றான் பாரு போய் சொன்னாள் அதே பதில் சொன்னார் வந்தாலும் உத்தம ஸ்திரீகள் உயிரை வைத்துக் கொண்டு கஷ்ட காலத்தை உணர்ந்து தர்மம் ரட்சிக்கும் சத்தியம் ரட்சிக்கும் அதனால புண்ணியலோகம் கிடைக்கும் நம்பி வாழ்வது வழக்கம் நல்ல காலம் வந்துவிடும் கஷ்டம் நீடிச்சு நிற்காதுன்னு சொன்னேன்னு அந்த ஸ்லோகத்தை சொன்ன போய் சொன்னாள் கேட்டுவிட்டு அழுதாழ்தி சொன்னார் இந்த பதில சொல்லி இருக்கணும் அதே சொல்றாளே அவன் அப்படியே தட்டி அந்த காரியத்தில் கவனிச்சிட்டு இருக்கிற போது ஒட்டுக்குன்னு காக்கா கொத்தரா போல நாலு வடையை அழிந்து வந்துட்டான் மடியல வந்துட்டாத்தால் அது நான் என்புத்தான் இருக்கேன் ரெண்டு குழந்தைகளையும் சேர்த்து இந்திய வரத்தை பார்த்து தன்னை அறியாம கீழே குதிச்சு ஓடி போய் ரெண்டு குழந்தையும் கட்டி கதறி ஒரு மணி அவன் கிட்ட போக முடியல கேசினி ஆலய கதறி ஒரு மணி கழிச்சு அம்மா அவ மாஹுக்கா ஏன் எங்க குழந்தைகளை கட்டிக்கிட்டு கதை என்னன்னு கேட்டாள் எனக்கு இது மாதிரி ரெண்டு குழந்தைகள் உண்டும் இந்த குழந்தைகளை பார்த்ததே நினைப்பு வந்து அழுதேன் சொன்னதே தமையந்திக்கு நிச்சயம் தன் பர்த்தான்னு தோன்றுறது ரூபம் விக்காரமாயிருக்கேன்னு மறுபடியும் கவலைப்பட்டு அம்மா அவ அம்மா ஒரே ஒரு பரீட்சை பாக்கி இந்த பரீட்சையில என் பிரபு இல்லையு சொல்லிட்டு கால பொழுது முடிஞ்சு வந்திருந்தா என்ன தாடாதே என் குழந்தைகளை நீங்க ரஷிக்கணும்னு அழுதாள் அம்மா இப்படி சொன்னா நான் என்னடி பண்ணுவேன்னு அவள் அழுதாள் நீ வந்து நான் சொன்ன ரெண்டாவது பண்ண மாட்டேன் என் ஒரு பரீட்சை இருக்கு இந்த பரீட்சைக்கு நீ சம்மத்தி கொடுக்கணும் இதுலயும் இல்லையு தீர்மானம் ஆயிடுது நான் இன்னுமே நான் நான் உங்க நான் ஏன்னு போய் கதரட்டமா நீ ரோட்டில் போய் அங்கே அவன் இருக்கிற இடத்துல போகலாமாங்கிறது எனக்கு புரியலையா அப்பாவை காக்குறேன் நான் போய் பீமனை போய் காட்டால் குழந்தை மாதிரி சொல்கிறாள் இந்த பரீட்சையில் இல்லைன்னா உயிரை விட்டுடுவேங்கிறாய் சொன்னாள் ராஜா வருத்தப்பட்டு இவன் போடாது அவங்க வேண்டாம் அங்கே வரட்டம் இவன் அங்கே போகாதுட்டாள் அவனை வேண்டாம் அங்கே கூப்பிட்டு காக்க சொல்லு அங்கே போகப்படாத விட்டாள் உடனே கேசினிட்டு சொல்லி நான் கூப்பிட்டேன்னு மாவுக்கனை கூப்பிடுவான்னு சொன்னாள் போய் கூப்பிட்டாள் கேசினி பொழு அழுதானா அவ வந்து இன்னொரு புருஷனை வரிப்பதற்கு சூட்சமான பட்டு வஸ்திரம் கட்டிக்கிட்டு புஷ்ப மாலை தரிச்சுக்கிண்டு வாசனை போட்டுக்கிண்டு ஆபரணங்கள்லாம் தரிச்சுக்கிண்டு சுத்தமா இருக்கிறத நான் போய் பார்க்கணுமா என்று நினைச்சு நான் என்னதுக்கு ராஜாவுடைய உத்தரவு ராஜா அவனுடைய புத்திரி தமைய சொல்லியிருக்காள் வான் கூப்பிட்டாள் ஏதோ தேரோட்டின் நினைச்சுக்கிட்டு அதான் போனா கண்கலங்க போனான் இவன் என்ன நினைச்சுன்னு போனான் அவை அலங்காரங்கள்லாம் பண்ணின்ற நினைச்சு போனான் ஏழாவதுல அழுக்கடைஞ்சு நிற்கிறதான் தலையெல்லாம் ஜட்டையா உடம்பெல்லாம் கார்ஷமா கண்ணல ஜலமா முகங்கள்லாம் வீங்கி கிடக்க ஆகாரம் உயிர் ஒட்டிக்கிட்டு இருக்கான் உடம்பெல்லாம் ஒரே அழுதழுது கஞ்சலம் விழுந்து புரிஞ்சு உடம்பு உடனே தர்மஜ் புண்ணியும் ஒரு பிரபுவை சொல்லுவாள் என்னை கைவிட்டு புண்ணஸ்லோதாம் இப்படி கதறினாலா புண்ணியலோகன்னு தர்மஜனும் ஒரு பிரபு சொல்லுவாளே தூங்கின மனைவியை கைவிட்டு பறக்க விட்டுட்டு போனாளே அவளை கண்டே அநாகசம் உருகுத்தமும்ல மாற போடாம என் பிரபு கழுத்துல மாற போட்டேன் உன் சொனத்துல கூட கைவிடலன்னு சொன்னாலே தூக்கத்துல கூட பொய் சொல்லாத பிரபு என்ன கைவிட்டு விட்டாளே இங்கயாவது கண்டேடா கண்டேடான்னு அழுதாளாம் பூர்வம் திருஷ்டாத் அந்த பாபி சொன்னுகன் ஆஹஹா நாதா என்ன எப்படின்னு காட்டாள் உடனே திவ்யம் வாசோயுகம் ததா கார்க்கோட்டகன் கொடுத்த திவ்ய வஸ்திரத்தை எடுத்து விடுப்புல கட்டுகின்றாள் ராஜசரீரம் ரத்ன கிரீடம் மக மகரகுண்டலம் திவ்ய கவச்சம் திவ்யமான வாஹு ஆச்சரியமான பீதாம்பரம் திவ்யசரீரம் அப்படி ராஜாவா நடனா நின்னாள் சரணத்துல வந்து விழுந்தாள் குழந்தைகளை கூப்பிட்டு நமஸ்காரம் பண்ண சொன்னால் குழந்தைகள் கதறித்தது உடனே ராஜாவுக்கு சொல்லி நினைச்சாள் வந்துட்டாள் நலன் ஸ்நானம் பண்ணி குழந்தையும் அவரும் பண்ணி சௌக்கியமா ராத்திரியிலிருந்து காலையில் ஸ்நானம் பண்ணி என்ன வந்து பார்க்கட்டும் சொல்லி நின்றுட்டான் தெய்வன் அதே மாதிரி ஸ்நானம் பண்ணி திவ்ய போஜனம் பண்ணி இத்தனையோ வளர நாட்டு சனியும் கலையும் படுத்தாக பாடுபடுத்தி அழக விட்டுட்டான் தெய்வம் பண்ணி எனக்கு ஆர்டியம் இது என்று நலன் சொல்லி தமிழ் ஆறுதல் அடைஞ்சு பெரியாசனம் இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க வேள நாட்டி சொல்லியோ கலியோ பாதிக்காது கேமம் உண்டாகும்னு சொல்லி மருதனன் காலையில ஸ்நானங்கள்லாம் பண்ணிவிட்டு போய் தீவன் ஆசீர்வாதம் பண்ண ஓடி வந்து நலன் வந்து தன் காத்துல பாபுக ஜையா சொன்னு உடனே அவனுக்கு அசோகதயத்தை உபதேசம் பண்ணி ருத்துவர்ணனுக்கு அவனுக்கு ஒரே ஒரு சமம் ருத்துப்படனுக்குனால என்னன்னா தேரோட்டி இல்லையா என்ன சூத்தமன்யம் உபாதாயான் என்ன இந்த வாரணையும் இவா தேரோட்டி அவங்க போக மாட்டேன்னு நலனுடைய சாரி சூத்தமன்யம் முப்பாதாயம் உண்டு போய் இந்த விட்டுட்டு வார மெட்ராஸுக்கு டிரைவரை பிடிச்சி அனுப்புறது இல்லையா போனதுல இருந்து அது மாதிரி இன்னொத்த பிடிச்ச அனுப்பிச்சு இங்கே இருந்து உண்டு விட்டுட்டு வர சொன்னார் பாரத கதையை சொன்ன மறுபடியும் அச்சல் கதையும் எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் இங்கே இருந்து புஷ்கரனை போய் ஜெயிச்சு ஒரே ஆட்டத்துல கீழே புண்ணியதா இருபது முப்பது மாசத்துல தோல்வி அடைஞ்ச சர்வ சொத்தையும் ஒரே ஆட்டத்துல ஜெயிச்சானாம் மந்திர பலத்தினாலே நட இருபது முப்பது மாசம் சூதாடி அள்ளி கொட்டினா ஆகாது சொத்தை போத்தானாம் சூதாட்டத்துல நடன பாரதத்துல பௌன்மாசான் புண்ணியோக எத்தனை மாசம் எத்தனை சொத்தை வச்சு ஆடின ஆறா கூப்பிட்டா பேசுவனா சூதாடுற ஒரே ஆட்டத்துல ஜெயிச்சு புஷ்கரனை கூட்டு ஒன்னையும் என்னையும் கலியும் கடுத்து விட்டான் அதனாலதான் நீ பிராத்ருபக்தி உள்ள நீ கூட இந்த காரியம் பண்ணினே அதனால நான் ஒண்ணு பண்ணல உனக்குள்ள சொத்தி அவனை தனியா அனுப்பிச்சு தன் ராஜ்யத்துல குழந்தைகளோட பத்னியோட அக்ஷேம தடைஞ்சாலும் பாரதத்துல சரித்திரம் அப்படிப்பட்ட மகா முன்னஸ்லோகன் ருதுவர்ணன் அந்த ரிதுவர்ணன் நலசகனா நலனுக்கு சகாவா அந்த ரிதுவர்ணனுடைய சூரிய வம்சத்தில் பிறந்த பிரபு ருத்துவர் ருத்துவர்ணன் நலனுடைய சக அட்சதயத்தை கொடுத்து கண்ண வித்தியும் கொடுத்து அவங்கிட்ட இருந்து அஸ்வவி தெய்வம் பெற்று ரித்துவர்ணன் ரித்துவர்ணன் ராஜ்யம் ஆண்டாள் தன் பிள்ளையான சர்வகாமன் ராஜ்யத்தை ஒப்பிச்சு விட்டு காட்டுக்கு போயிட்டாள் ருத்துவர்ணன் சர்வகாமன் பகாலம் ராஜ்யமாண்டு தன் பிள்ளையான சுதாசனத்தில் ராஜ்யத்தை சர்வகாமன் காட்டுக்கு போயிட்டாள் சுதாசனுடைய சவுதாசன் சவுதாசனத்தில் ராஜ்யத்தை காட்டுக்கு போயிட்டாள் சவுதாசன் பகம் ராஜ்யம் ஆண்டாள் அவர் ஒரு தப்பு பண்ணிவிட்டாள் என்ன தப்பு பண்ணினால் இலையில பரமாற போது மனுஷ மாம்சத்தை கொண்டுடா மனுஷம் சௌதாசனை எனக்கு தெரியாது சமயகாரம் பண்ணி இருப்பா உங்களுக்கு தெரியாது நீ சொல்லாமான்னு கேட்டால் நீ ராட்சதனா போகணும் இவன் காட்டுக்கு போன போது ஒரு ராட்சசனைக்கு வசிஷ்டத்துல பராமரிப்பான் நீ ராட்சசன் பன்னிரண்டு வருஷம் உடனே அவன் கையில ஜலத்தை எடுத்து இவரு உபதேசம் பண்ண மந்திரம் அதை கொண்டு இவரை மதையின் தீதாசனுடைய பத்தினி ஓடி வந்து காலை வந்து நான் தான் குரு சபிச்ச பாப்ப குடும்பம் ஒரு கட்டப்பெயரோட இருக்கட்டும் குருவையும் கட்டப்பெயர்வான் ஒரு தப்போட இருக்கட்டும் உடனே கையில நான் ஜபிச்சு ஜலம் சர்வம் ஜீவமயம் உலகம் முழுக்க ஜீவமயமா எங்க விட்டாலும் ஆறா போடுவாள் என் மேல விடுபோனா நீ சாத்ய ஒன்ன கொல்லுவேனா இந்த ஜலத்தாலே அவன் ஜபிச்ச மந்திரமே வசிஷ்டரை சொல்ற போது ஆபத்து வந்த பர்த்தாவோட கூட ஓடி நம் மதையந்தி பிரபு அண்டினவள் நான் சொல்றாள் ஆமா தீனன்னு சொல்லிவிட்டாள் சுவாமியே என் பிரபு தீனன்னு சொன்னா நான் பொறுக்க மாட்டேன் ராகவும் கிருபணம் தீனம் விட்டாள் ராட்சசிகள் அப்படி சொல்றபது கூடவே ஓடினிரண்டு வருஷம் வசிஷ்டனுடைய அனுகிரகத்தினாலே இவள் கர்ப்பம் உண்டாய் அவனுக்கு இந்த ராட்சஸ் பாவம் ரொம்ப நாள் வெளியில் வராமே கல்லுனால வயத்த பூரிக்குனாலே குழந்தை இல்லாத காலத்திலே மகன்களுடைய அனுகிரகத்தினாலும் போயிடுங்கிற காலத்தில் பிறந்த குழந்தையாகினாலும் வச்சாலும் அந்த பிள்ளை அவன் நடத்தல ராஜ்ய தான் வருஷம் ராஜ்யம் ஆண்டு விட்டு தன் பிள்ளையான வருஷம் ராஜ்யான் ராமனுடைய அப்பா இல்லையா அதுவா அந்த ராஜ்யத்தை அவர் காட்டுக்கு போட்டாள் ஐட ஐழவிடன் தசரதன் ராஜ்யம் அவர் பூகாலம் ராஜ்யம் ஆண்டு தன் பிள்ளையான விஸ்வசகன் நடத்த ராஜ்ய தூப்பிட்டாள் விஸ்வசகன் ராஜ்யம் பதினாயிரக்கணக்கான வருஷம் பகவானை வகிக்கணும்னு சொல்லிவிட்டு தம் பிள்ளையான கட்டுவாங்க நடத்துல ராஜ்யத்தை ஒப்பிச்சு விட்டு விஸ்வசான் காட்டுக்கு கூட்டாள் கட்டுவாங்கன் தெய்வலோகத்துல போய் தனக்கு மரணம் கட்டி போச்சு நினைச்சு நமே பிரம்மகுலா பிராணா குலதெய்வான் நச்சாத்மஜா எங்க குலத்தில் பிராமணர்களுக்கு மேல் பத்னியோ ராஜ்யத்தையோ பொருளையோ குழந்தைகளையோ பெரிதாக நினைக்காது சத்தியமாக இருந்தால் எனக்கு நல்ல கத்தி கிடைக்கணும்னு சொன்னாள் நல்ல கத்தி கிடைச்சு விடுது அப்படி கட்டுவாங்கனுடைய அவர் தன் பிள்ளியான ராஜ்ய தூப்பிச்சாள் தசரதனுக்கு சர்வேஸ்வரனா சாட்சாத் பிரம்மயோ ஹரினு சாட்சாத் ரங்கநாதனே புத்திரனா வந்தாளா சாட்சாது நாராயணன் நாராயணனுடைய நாபிகமனத்தில் பிரம்மதேவன் பிரம்மதேவனுடைய உள்ள மரீஜி மரீஜியனுடைய உள்ள காசியவர் காசியவருடைய உள்ள சூரியன் சூரியனுடைய உள்ள மனு மனுடைய உள்ள இஷ்வாகு புரஞ்சயனுடைய அனேனசனுடைய விஸ்வரந்தியனுடைய சந்திரன் சந்திரனுடைய புள்ள யுவனாஸ்வன் யுவனாசுவனுடைய உள்ள சாபஸ்தன் பிரகதனுடைய உள்ள கோலையாஸ்வகன் கோலையாசுவனுடைய உள்ள திருடாஸ்வன் திருடாசுவனுடைய உள்ள ஹரியஸ்வன் ஹரியேஸ்வனுடைய புள்ள நிகும்பன் நிகும்பனுடைய உள்ள பருகணாஸ்வன் பருகணாஸ்வனுடைய புள்ள கிருஷாஸ்வன் திருஷாஸ்வனுடைய உள்ள சேனஜித்து சேனஜித்தனுடைய உள்ள யுவனாஸ்வன் யுவனாஸ்வனுடைய உள்ள மாந்தாதா மாந்தாதா உள்ள புருகுசன் ஹரியேஸ்வன் ஹரியஸ்வனுடைய உள்ள அருணன் அருணனுடைய உள்ள திரிபந்தனன் திரிபந்தனுடைய உள்ள திரிசங்கு திரிசங்குனுடைய உள்ள ஹரிச்சந்திரன் ஹரிச்சந்திரனுடைய உள்ள லோகிதாட்சன் லோஹிதாட்டனுடைய உள்ள ஹரிதன் ஹரிதனுடைய உள்ள சம்பன் சம்பனுடைய உள்ள விஜயன் விஜயனுடைய உள்ள பருகன் முருகனுடைய புள்ள பாகுகன் பாகுகனுடைய உள்ள விரகன் முருகனுடைய புள்ள சகரன் சகரனுடைய புள்ள அசமஞ்சன் அசமஞ்சனுடைய உள்ள அம்சுமான் அம்சுமானுடைய புள்ள திலீபன் திலீபனுடைய புள்ள பகீரகன் பகீரசனுடைய புள்ள ஸ்ருதன் ஸ்ருதனுடைய உள்ள நாபன் நாகனுடைய புள்ள சிந்து தீபன் சிந்து தீபனுடைய புள்ள அயுதாஸ் அயுதாஸ் உள்ள சர்வகாமன் சர்வகாமனுடைய புள்ள சுதாசன் சுதாசனுடைய புள்ள சௌதாசன் சௌதாசனுடைய புத்திரன் அஷ்மகன் அஷ்மகனுடைய உள்ள மூலகன் மூலகனுடைய உள்ள ஐடவிழன் ஐடவிழனுடைய உள்ள விஸ்வசகன் கட்வாங்கன் கட்வாங்க உள்ள தீர்கபாபு தீர்க்கபாபுனுடைய உள்ள ரகு ரகுனுடைய உள்ள அஜன் அஜனுடைய உள்ள தசரதன் தசரவனுடைய புத்தன் தான் சர்வேஸ்வரன் ரங்கராஜன் பிரதந்திரமா சொன்னா இதெல்லாம் ஏஷக நாளா என் பிரபு இதோ நிக்கிறான் பாத்தியா இந்த பிரபுதான் ராமனா வந்தான் ரங்கநாதன் காண்பிச்சாளா ராஜாவை தாயிரேஷராட்சுதே ராஜா நாழச்சரித்தம் பிரதி சமுதிரமாச்சே சமுதிரமே நம்ம குலதெய்வாச்சேன் அந்த சரி கேட்கணும்னு ஆரம்பிச்சோம் ராமச்சரித்தல போய்ட்டு அது வீட்டுக்கு நினைச்சாலா கேட்டுருக்குமே அடிக்கடி ராமாயணம் சொன்னாலா உங்க ஆத்துல ரொம்ப ராமாயணம் சொல்லி இருக்கலாம் நீங்க கேட்டுக்கலாம் நானும் கங்கா தீரன் கேளுதம் பூரி சொல்லு என்ன பண்ணிதரோடி கோடி இரண்டு அத்தியாயத்தில் சொல்வதற்காக அவதூத்தாள் நமஸ்காரம் பணிஸ்பதருஜோரிப்பூர்வாஹருஷாரோபிதூவிஜம்பிராசேத்துல தவ கிடைக்கும் நல்ல பக்தியோட அவன் நடத்துகிற பெருமையே எத்தனை சொன்னாலும் போகாது அது எல்லாருக்கும் ஊத்துற ஊற்றுறது சொல்லி சொல்லி சந்தோஷம் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய விஷயம் அப்படி கேஆர் சுப்பிரமணி வாழ் இந்த குடும்பம் எல்லாரும் ஒற்றுமையாக பண்ணுற அழகு சில குடும்பங்கள்ல சில பெரிய மனுஷாலத்தில் அவளுக்கு பெரிய வாழ்க்கை இஷ்டமாக இருக்கும் பயங்கர கடுகள் கடுமையாக பார்ப்பான்னு இப்படிலாம் அது மாதிரி இடங்களில் நாங்கள் போய் மாட்டிக்கிறதே இல்லை அது சுவாமி கொண்டு போய் விடுறதில்லைங்க நல்ல இடத்துலாம் கொண்டு போய் விடுறாள் பதவான் சக்கரக் கஷேமத்தையும் நம்ம ரசிக்கவனி அந்த சந்தோஷத்தை தெரியப்படுத்தணும் என்ன பெருமையாக நடத்துகிற இது மாதிரி நம்ம கிராமத்துக்கே ஒரு பெரிய பெருமை நம்ம சமூகத்துக்கே இது ஒரு பெரிய பெருமை இது மாதிரி ஒரு பெரிய அழகான காரியத்தை மனப்பூர்வமான முறையில் நடத்துறது இதை வந்து ஜனங்கள் வர வர சந்தோஷப்படுறாள்னே நம்ம பத்து பேர் சாப்பிடக்கூட வந்த உடனே எள்ளும் குள்ளும் வடிக்கணும்னு சொல்லிறதுக்கு அவன் சந்தோஷப்படுறாள் அவங்க ஊத்தராக விசாரிக்கிறாள் எல்லோரும் வந்த ஆளாக வச்சா குழந்தைகளுக்கு மோ கொண்டு போய் ஓடி போய் கவனிக்கிறாள்னே எனக்கும் கிருஷ்ணகரோது கல்யாணம் கம்ச குஞ்சரகேசரி कालिंदी ஜல கல்லோல புதூகலி ஸ்ரீமான் கே ஆர் சுப்பிரமணியன் அவர்கள் அதி விமர்சையாக அமோகமாக ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த பாகவத சப்தாக மகா யம் சத்திரம் என்றே சொல்லலாம் சத்திரம்னா எல்லாரும் எல்லாரும் ருத்திக்குகள் அப்பேர் கொத்த இந்த பாகவத சப்தாக மகா யத்தில் அடியனுக்கும் சில வார்த்தைகள் சொல்ல முடியாத ஒரு பாக்கியத்தை எனக்கு அளித்ததற்கு என்னுடைய நன்றியை எல்லோருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் முதல்ல எனக்கும் கிருஷ்ணனுடைய அனந்த கல்யாண குணங்களில் விஸ்தாரமாக சொல்லணும் ஆசை அதற்காக நான் உபயாசம் பண்ண போறது இல்லை நிமிஷம் பாகத்துடைய பெருமை ரெண்டு மூணு நிமிஷம் இந்த மகோத்சவத்தை அதி விமர்சையாக நடத்துகின்ற ஸ்ரீமான் கே அவர்களை பத்தியும் நமக்கு நம்முடைய பாக்யவசத்தினால பிரம்மிஷ்டாலான சுக்காச்சாரியால நம்ம பார்த்ததில்லை அவளே அவதாரம் செய்து நமக்கு தர்மத்தை உபதேசம் செய்வதற்காக அவதரித்திருக்கிறார்களோ என்று தோன்றும் பிரம்மஸ்ரீ தீட்சேந்திரால பத்தி ரெண்டு மூணு நிமிஷம் சொல்றேன் பெருசு சுற்றதியை முடித்துக் கொள்ளுகின்றேன் குற்றம் குறைகளை களைந்து எடுக்கும் குணத்தை மட்டும் கிரகிக்கும் முடியாத பார்த்து கட்டுவிடுகிறேன் பாகதத்திலேயே பாகத்துடைய பெருமை துவாத சஸ்கந்த கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது ராஜந்தே புராணா நீ சதாம் கணே திருஷ்யவரம் யுஷியம்திருப்தானிய மற்ற புராணங்கள் எல்லாம் ரொம்ப வயர்வுதான் பாகவத்தை கட்டுட்டா இந்த அமிர்த பானத்துல இந்த உயர்வுக்கு வீடாக மற்றொரு புராணங்கள் ஆகாது சர்வ வேதாந்த சாரம்ஹி சமஸ்தமான வேதத்தினுடைய சகல தர்மங்களையும் ரொம்ப அழகாக பிரதிபாதம் செய்கின்றது பக்தி பிரதமான கந்தம் விவேகம் ஏற்படும் வைராக்கியம் ஏற்படும் கலிதோஷங்கள் எல்லாம் விலகும் பரமானந்த பிராப்திக்கு ேத்துவான ஒரு வயர்ந்த கிரந்தகில அத்தியா தீபம் அதிர்ஷ்தம் கருணய புராணகு உபயாமி துக்கங்களுக்கும் காரணம் இந்த ஜனன மரண பிரவாகிற இதுதான் பந்தம் இதுக்கெல்லாம் அறவே அகற்றுகின்ற பரமாத்ம தத்துவத்தை பிரகாசம் செய்விக்கும் ஒரு கோட்டி சூரிய பிரகாசம் போன்ற ஒரு மகத்தான தீபம் என்று அத்தியாத்ம தீபம் என்று சொல்லுகின்றார்கள் மூவாறு பதினெட்டு புறாங்களை செய்தார் இதுல பாகவத கிரந்தம் தான் ஐதம்பரியமாக பகவத் பக்தியையும் பகவானுடைய அனந்த கல்யாணங்களையும் அந்த சுரூபத்தையும் பிரதிபாதம் செய்கின்றது நமக்கு கலியில சமஸ்தமான கலிதோஷங்கள்லாம் விலகி பரம ஆபத்துக்கள் இருந்து நம்ம காப்பாற்றக்கூடியவர் பகவான் தான் என்கிறத அடிக்கடி தீட்சர் ஒப்புடி சொல்கிறார்கள் பெரிய பேராபத்து காலத்தில் உன்னுடைய புத்திரன் உன்னுடைய மித்திரன் கலத்திரம் வந்து வர்க்கு உனக்கு உபகாரமாக ஆக மாட்டார்கள் அந்த பகவானுடைய திவ்யாரவிந்த சேவை அதுதான் காப்பாற்றம் தர்மம் அதுதான் உத்தம தர்மம் பகவானுடைய விஷயாதிகள் இருக்க மனசை திருப்பி பகவானுடைய மனசை செலுத்தணும் அகங்காரம்லத்தபி இல்லாமல் அதாவது அவன அச்சலமான பக்திய பகவானுடைய சரணாலயங்களை செலுத்தினா எத்தகைய ஆபத்திலிருந்தும் நாம கடத்தேறி பரமானந்த பிராப்தி அடையலாம் அதுக்கெல்லாம் திருஷ்டா சொல்ல விஸ்தாரமா போகணும் பிரகலாத விபீஷண கரிராட்டு பாஞ்சாலி அகல்யா துருவகா எல்லாம் ஸ்தலம் சொல்லப்பட்டிருக்கு அப்ப இருக்க இந்த பாகவதத்தை ஏற்பாடு செய்தவர்கள் ஸ்ரீமான் கேஆர் சுப்பிரமணியர் அவர்கள் ஒரு கவி ஒரு உயர்ந்த ஒரு காவியத்தை நிர்மாணம் பண்ணணும்னா சக்தி நிபுணத்தா அபியாசம் என்கிற மூன்று குணங்கள் வேண்டும் அப்பதான் அந்த காவியம் உத்தரமாக உலகத்தில் சோபிக்கும் அதே மாதிரியாக ஒரு பெரிய உத்தம காரியங்களை நடத்துறதுன்னா சித்தம் வித்தம் வித்தரண மூணு வேணும் கேவலம் ஐஸ்வர்யம் மாத்திரம் போறாது அதுக்கு மனசு உதார மனம் வேணும் பணத்தை பார்க்காம நல்ல வாரி நல்ல காரியங்களை செலவு பண்ற உதார மனசு வேணும் வித்தரண வேணும் ஒரு காரியத்தை கடார் செய்ய ஆரம்பிச்சிட மாட்டேன் ரொம்ப அந்த முடிவுக்கு வந்து அந்த காரியத்தை நடத்துறது அவ்வளவு பங்கு பண்ணி அப்படித்தான் இந்த லோகத்துக்குள்ள யாரு இப்பொழுது மகாபாகவத் அக்ரேசரால யாரு வழங்குறாளோ அப்பேற்கொத்த திக்ஷுர்வால அவங்க கொண்டு வந்து அவளை உபன்யாசால ஏற்படுத்துறது அதற்கு தகுந்த கமிட்டி வச்சு அரேஞ்ச்மெண்ட் நடத்த ஒரு விமர்ச வந்த முதல்ல போஜன சரியா இருக்கா ஹல்வா டிஃபன் உண்டா அதுக்கு வேண்டிய தினப்படி ஒவ்வொரு நாளைக்கு விதவிதமான வசங்கள் உண்டா சுச்சுருக்கியா உடையாளூர் மகாலிங்கம் அடுத்தபடியா வைத்தியநாதன் ஆச்சார சம்பத்து உள்ள இரண்டு நலப்பாக்கம் போல செய்கின்ற இரண்டு பேருல பொறுக்கி எடுத்து போட்டு கல்யாணத்துல புள்ள ஜாக புன்ஜாக மாதிரி இங்க ஒரு உத்தர அங்கோத்த அப்படி போட்டு ஏற்பாடு பண்ணி அவஞ்சிருப்போடு கூடிய வரவேற்கிற ஒரு அழகு எந்த காரியம் நடத்தினாலும் பொருட்செல பார்க்காமலும் நடத்தி பழக்கம் இருக்கவா கிருஷ்ணபிரமாத்மாவுக்கும் மகாலட்சுமி சுரூபியான ஒரு தேவிக்கும் கல்யாணம் துவாரகையில் நடந்ததுன்னா துவாரகாசிகள் ஒவ்வொருவர்களும் தங்கள் வீட்டில் அந்த கல்யாணம் நடக்கிற மாதிரி எப்படி கொண்டாடுறோம் இந்த பெரிய சப்துக் கே ஏற்பாடு செய்து விட்டார்னு நினைச்சுக்காம ஒவ்வொருவரும் அங்க ஆறு சாமிநாயிரம் கிரகத்துல போனா அங்க பத்து பேர் கெஸ்ட் அங்க அங்க காபி அவடினு வருது காபி தீரண்டு வருதுன்னு அப்படி அரேஞ்ச்மெண்ட் நான் என்ன தான் கூப்பிடறேன் என்னையும் கூப்பிட்டு தான் அப்படிபடி ஊர்வரும் பங்கு போட்டு அவளை அழகா நிர்வாகம் பண்றதுன்னா அது வாசமான இது அதுக்கெல்லாம் இல்லாததும் காரணம் அது பெருமிக்க சொல்ல போறவும் போறதில்லை உண்மை உபன்யாசவா ஒரு நூறு டைட்டில் போட்டிருக்கு அது போறாது என்னுடைய அபிபிராயம் பாரத சிம்மம் ராமாயண தத்துவோபதேசகரிபாலகம்ரக்ஷக முக்கியமாக அவளுடைய நாம எல்லாரும் இந்த பாகத பூஷணம் அழைக்க வேண்டியது அது உங்களுடைய கரகோஷ கட்டுக்கொடு அது முக்கியமான காரியம் அவ சாங்கோபாங்கமாக வேதாத்தியானம் செய்தவர்கள் சதாச்சாரம் விவேகம் வைராக்கியம் பக்தி ஜானாதி சம்பன்னாள் பாகவத அக்ரேசரால் மகா குல பிரசூத்தால் மகா குல பிரசூத்தால்னா நீங்கள் வந்து காமகுடி பத்திரிகையை ஒரு அஞ்சாறு வாரமாக படித்துக் கொண்டு வந்தேள்னா அவருடைய குளத்தினுடைய பெருமை தெரியும் பித்தாமகால் முத்தன்னாவாள் புண்ணி ஸ்லோக்கால் புண்ணி ஸ்லோக்கால்னா யாருடைய நாமாவை ஸ்மரிச்சாலும் அவளுடைய நாமாவை உச்சரிச்சாலும் சகல பாபங்களும் போகி ஐகிக்க ஆம்சுமிக்குமான சகலமானோ அவள் தான் புண்ணிய ஸ்லோக பேரு புண்ணிய ஸ்லோகோ நலோராஜா சொல்லலையா அப்பேற்குத்த புண்ண ஸ்லோக்கால் அவளுடைய பிதாமக ஒரு அமிர்தவாத வர்ஷின்னு போட்டு ஆட்சேபண சக்தி வாக்கு அவள் வாக்கள் வரதெல்லாம் வாசம் அர்த்தின்னு வா ஒரு ஆனந்தான் அவணங்கள்டே இருக்கு மதுரமா பேசுறது பூர்வபாஷி பெரியாலும் ஏதோ முறைக்கிற கால முற்ற கால முற்றமாடு மாதிரி பார்த்து நின்று கண்ண விளைச்சிருந்தாங்க என்ன பிரயாணம் பண்றதும் அவட குசலை விசாரிக்கிறதும் அவா சன்னிதானத்தில் இருந்தாலே நமக்கு மனசுல பரவ சாந்தியும் ஒரு நிம்மதியும் ஆச்சாரியாவோட சன்னிதானத்துல அது மாதிரியான ஒரு சன்னிவேசம் இருக்கு அவாட்ல உலகத்தினுடைய நமக்கு துக்கங்களே இன்னல்கள் வாழ்க்கையினுடைய கட்டங்கள் ஒண்ணுமே தெரியல அவ்வளவு மைண்டுக்கு ஒரு நிம்மதியும் ஒரு ஆனந்தமும் ஏற்படுறது அப்பேற்பத்த பிரியம்பதா மதுரா ஒரு வாக் விலாசத்தை படை படை படையை படைத்தவர்கள் ரொம்ப மங்களகரமான வாக்கு உலகம் உலகம் எல்லாரும் சுக்கியா இருக்கணும் இருக்கனா இருக்கணும் அவன் அவளுடைய நோக்க நோக்கத்தோடு கூட உள்ளன்போட சொல்றான் சொல்ற சொல்றான் துன் து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 mat mat mat mat mat mat mat nirani ran nirani ran nirani rama namaaya rama namaaya rama nama mana nirani nirantu tun tu desa desa ve ve sar sar sar sar sar sar sar sar sarve ve ve ve ve ve ve sam sam tun tu nirani ran nirani ran nirani ran nirani ran rama namaaya aya aya ha ha ya ya ya ya ha ha ha ya ya rama rama rama rama rama rama rama rama nirama nirama nirama nirama maya maya ya ya ya ya ya ya ha ya ya ya ya ya ya rama rama rama rama rama rama rama rama nirama nirama turu turu sava sava sava sava sava sava sava sava sava sava sava sava sava we we we we we we sar sar sar sar sar sar sar sar sar sar sar sar sar sar sar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 Sar sar sar sar sar sar sarveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveveve தினா தினினா சர் சர் சர் சர் சர் சர் சர் சர் சர் சர் சர் சர் சர் சர் சர்வே வே வே வே வே வே வே வே வே வே வே வே வே வே வே வே சர் சர் சர்